வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று கவியரசு வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ள முற்றுப்புள்ளி என்ற கவிதை சாவை மன்னிக்க முடியாது சகோதரி இன்று இரவு எனது டைரி எழுதப்படாமலே இருக்கிறது வீட்டுக்கு வந்த சுரதா சொன்னார் ஷோபா இறந்து விட்டாளாம் ஆம் வீட்டுக்கு வந்த சுரதா சொன்னார் சோபா இறந்து விட்டாளாம் காதுகளில் அடிக்கப்பட்ட ஆனி இருதயம் வரைக்கும் இறங்கியது கந்தல் விழுந்த திரைச்சீலையில் நீ ஒரு சரிகையாய் இருந்தாயே சகோதரி நீ சிரித்தாய் இல்லை பூக்களுக்கு வகுப்படுத்தாய் உன் சினுங்களை கூட வார்த்தையாய் சேர்த்துக் கொள்ள அகராதி ஆசைப்பட்டதே புல் தரையில் வீழும் பூவை போல என்னை நீ மௌனமாகவே பாதித்திருக்கிறாய் இரவிலும் கூட வெளிச்சமாய் இருந்த நீ ஒரு பகலில் இருளாகிவிட்டாயே அழுதது நீதானே எங்கள் கைக்குட்டை ஏன் நனைந்தது நீ அசைவதை பார்த்து மின்னல் கூட உடனே ஓடி ஒளிந்து கொண்டது கண்ணீர் பிசின் இதய அறைகளை இருக்குகிறது ஆம் கண்ணீர் பிசின் இதய அறைகளை இருக்குகிறது ஒரு மயில் தொகை ஈசல் இறகை போல உயர்ந்துவிட்டதே சாவை மன்னிக்க முடியாது சகோதரி சகோதரி இந்த உன் சடலத்தின் மீது தூவும் பூக்களாய் இருக்கட்டும் இந்த உன் சடலத்தின் மீது தூவும் பூக்களாய் இருக்கட்டும் இந்த கருப்பு கவிதைக்கு முற்றுப்புள்ளி எனது கடைசி கண்ணீர் துணி ஆம் இந்த கருப்பு கவிதைக்கு முற்றுப்புள்ளி எனது கடைசி கண்ணீர் துளி